ஒருவர் ஜமாத்தாக உங்கள் கணவர் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் ரோஷக்காரராகவும் இதை விரும்பாதவராகவும் இருப்பதை தெரிந்து கொண்டே நீங்கள் ஏன் பள்ளிக்கு செல்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டது அவர் என்னை தடுக்க முடியாது ஏனெனில் பெண்கள் பள்ளிக்கு செல்வதை நீங்கள் தடுக்காதீர்கள் என நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளனர் என்று பதிலுரைத்தார்